வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி சொந்த வெறுப்பு வெறுப்புகளால் நல்ல பல வாய்ப்புகளை தவறவிட்டார் ஒரு இணையர் அவரால் எந்த தொழிலும் சாதிக்க முடியவில்லை சரி வேறு வேலைக்கு ஏதாவது செல்லலாம் என்றால் அங்கும் அவரால் நிலைத்திருக்க முடியவில்லை அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு தேர்ந்த அறிஞரிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று சென்றார் அந்நேரம் அறிஞர் பொழுதுபோக்காக அருகில் இருந்த ஒரு குளத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் அவர் அருகில் ஒரு பொட்டலத்தில் முந்திரி பருப்புகளை வைத்து அதனை மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் இளைஞர் அவரிடம் சென்று வணக்கம் கூறினார் ஆலோசகரும் இளைஞரிடம் தாங்கள் வந்த காரணத்தை கூறுங்கள் என்று கேட்டார் இளைஞன் கூறிய கதைகள் அனைத்தையும் அறிஞர் கேட்டுக்கொண்டே இருந்தார் அறிஞர் இளைஞரிடம் நீங்களும் முந்திரி பருப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவருக்கு ஒரு அருமையான ஆலோசனையை வழங்கினார் அதாவது தம்பி எனக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும் ஆனால் மீன்களுக்கோ குழுவைத்தான் பிடிக்கிறது எனக்கு பிடிக்கும் என்பதற்காக நான் தூண்டில் உள்ளில் முந்திரி பருப்பினை மாட்டுவதில்லை புரிந்துகொள் ஆம் தன் சுய விருப்பு வெறுப்புகளை நாம் செய்யும் வேலையில் காட்டக்கூடாது அப்படித்தானே